فقد قال الله تعالى في القرآن الكريم فأدعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم فقال الله تعالى أيضا فكلا أخذنا بذنبه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 توبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا وقال نبينا صلى الله عليه وسلم أيضا من لزم الاستغفار جعل الله من كل ضيك مخرجا ومن كل هم فرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله نظيم على بطر الله لنم نغرت عن بريون ما هي الله تعالى لنشر فرطة تكون دار ممشيه دين அவன் சனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் அவரு பூண்டு நாவினால சான்று புகழ்கின்றேன் அண்ணல் முகமதே முஸ்தபா அஹ் அலி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின் துயர்ந்த சத்திய சாபாக்கள் தபாங்கள் மற்றும் கயாமத்தினால் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாச்சனும் கருணையும் சலாமினும் இயற்றமும் உண்டாவதா ஜுமாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே முகமது முஸ்தபாஹ் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் அந்த விடயங்களில் எம்மால் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறு அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் விட்டு விலகி தகுந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றனோ அந்த விடயங்கள் அத்துணையும் எம் வாழ்க்கையை விட்டும் விலகி தகுந்து கொள்ளுமாறு அடியே நினக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியும் பிறப்பிக்கின்றேன் துனியா அஹரா என்றும் சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் எம் வாழ்க்கையை தக்குவாரின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹ இந்த மனித படைத்திருக்கின்றான் அந்த மனிதன் செய்யக்கூடிய தவறுகளையும் அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் மக்களில் சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா நாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானா என்ற எண்ணத்தோடு சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் வாழ்க்கை வெறுத்த நிலையில் சரி பாவம் செய்துவிட்டோமே இனிமேல் எங்களுக்கு அல்லாஹிட மன்னிப்பு இல்லையே ஆகையினால் நாங்கள் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி விடுவோம் என்ற அடிப்படையில சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில்லர்கள் என்ன செய்கிறார்கள் தவறுகளை செய்கிறது தொழுவுறது கொரான் ஓதுறது ஏன் இதர அமல்களை செஞ்சு கொண்டு ஆனால் சொல்றது என்னதுன்னா நான் செய்யக்கூடிய அண்மை நன்மையின் மூலமாக அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் நான் செய்யக்கூடிய தொல்லக்கூடிய அந்த தொழுகையின் மூலமாக நான் செய்யக்கூடிய பாங்கு அல்லாஹ் மன்னிச்சிருவான் நான் போகக்கூடிய குரானின் மூலமாக நான் செய்யக்கூடிய பாவத்தை அல்லா மன்னிச்சிருவான் நான் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சொல் செய்வதன் மூலமாக அல்லா என்னுடைய பாவங்களை பெருசான் எனக்கு தேவையில்ல நான் பாவம் செய்யறதை கணக்கெடுக்க தேவல்ல யாரும் உங்களோட வேலையை பார்த்துட்டு இறங்கியோடு செலவு சொல்லிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹு சுபத்த சொல்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹ் எப்படி கொண்டவர்களேனான அல்லாட பாவம் தேடுறோம் என்று சொல்றோம் சௌபா உடைய அந்த வாசகத்துக்கு கருத்து என்ன தெரியுமா அல்லாஹின் பக்கம் மீளுவது ரு அல்லாஹின் பக்கம் மீதுவதுதான் சவுபா இசைகுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தின் கருத்துத்தான் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கின்றது ஒரு மனிதன் இசைகுபார் செய்கின்றான் அந்த இசைகுப்பாரை அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக்கி கொண்டிருக்கின்றான் அதன் மூலமாக அந்த இசைகுப்பாருடைய வரக்கத்தின் மூலமாக அவன் சௌபா செய்வதற்கு சௌபா செய்யக்கூடிய எண்ணம் அல்லாஹு தாலா இசே குபாரின் மூலமாக போடுகிறான் ஒரு மனிதன் இஷ்டிகுபார வளமையாக்கி கொண்டிருக்கிறான் அதன் மூலமாக அவன் அவனுடைய உள்ளத்துல வரும் நான் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேனே அல்லாஹிந்தை மன்னிக்கணுமே என்ற எண்ணத்தோடு அவன் செய்வான் அவன் சௌபாசைய ஆரம்பிப்பான் பாவம்ன்னிப்போ அல்லாஹத்துல கேட்கிறான் சௌவாவின் மூலமாக அல்லாவின் பக்கம் நெருங்குகிறான் எவ்வாறு நெருங்கினால்தான் அல்லாஹு மன்னிப்பான் அதை கூறுகிறான் பக்கம் நெருங்குங்க அல்லாஹின் பக்கம் உங்களுடைய இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க எப்படி இனிமேல் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தோட கேளுங்க இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் தௌபா என்று சொன்னா நவம்பர் இருபத்தி தான் நடப்போம் நடக்குதா இல்லையா நோம்பு இருபத்தேழு பள்ளிக்கு வந்துட்டு அல்லாஹூ அக்பர் அவரை பார்க்க தேவையில்லை அவர மாதிரி நோம்புலயும் செய்வாரு நோம்பு துறந்த பின்னால பாவத்தை ஆரம்பிப்பாரு நோம்பு நோம்பு சாலிஹான் அவரை மாதிரி நடிச்சு கொண்டு இருப்பாரு நோம்ப திறந்தோனே பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாரு இருபத்தேழு அண்டு வந்தா அவரை அவரை உட்டா யாரும் இல்ல பள்ளியில நேரத்தோட வந்து தஸ்ப மணியம் எடுத்துக்கொண்டு அப்படியே உருட்டி உருட்டி இருப்பாரு ஏழு முடிஞ்சு இருபத்தி எட்டாவும் போது பாவம் செஞ்சிட்டீங்களா நீங்க பாவம் செய்யாத அன்று பிற அந்த குழந்தைய போல மாறி அதனால இந்த பாவம் உன்னிப்பு கேளுங்க மேலாண் அவர்களே அதனால இருந்துட்டான் சொல்றான் மக்கள் ஆதமுடைய மக்கள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவங்க அதுல சிறந்தவங்க யாரு தெரியுமா அதுல நல்லவங்க யாரு தெரியுமா அவன் என்ன செய்யறான் பாவத்தை விளங்கிட்டான் நான் உலகத்தில் இப்படி பாவம் செஞ்சு கொண்டு மறந்துட்டீக்கிறேன் என்ன செய்யிறன் அழகான முறையில டிரெஸ் எல்லாம் அணிச்சு கொண்டு பாவத்தையும் செஞ்சு கொண்டு நாளைக்கு நான் மௌத்தா பின்னால என்னுடைய கபூர்ல என்னை கொண்டு போய் வச்சது பின்னால என்ன கூட்டாளி பாவத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க எாச்சு பாவத்தை செஞ்சாச்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணினாங்க நாளைக்கு கொண்டு போய் தங்களை மூணு கட்டு கட்டி கவர்ல போட்டது பின்னால மேலானவர்களே எங்களோட உடம்ப எங்களோட உடம்ப என்ன செய்யும் பூமி தின்ன ஆரம்பிக்கும் அந்த பூமி எப்படி நடக்குமா வலது கண்ணை முதலாவது தின்னுவோமா இடது கண்ணை முதலாவது திண்ணுவோமா கையை முதலாவது ருசிப்போமா காலம் முதலாவது ருசிப்போமா உதட முதலாவது ருசிப்போமா முகத்துல பேனஒலிலேருந்து எல்லாம் பூசி முகத்தை அழகுபடுத்திப்பால் அழகுபடுத்திப்பால் பெண்களும் தான் ஆண்களும் தான் எப்படி எல்லாம் உலகத்தில் அழகுபடுத்தி அந்நியர்களுக்கு காட்டிக்கொண்டு தெரிஞ்சிருப்பாங்க அந்த நேரத்துல மண்ணு ஆஹ் ருசி போமான்னு கேட்காது நேர அடக்கின பின்னால ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு பின்னால தோண்டி பாருங்க விலங்கும் நாங்க எப்படி இருக்கோம் ஒரு மையத்தை அடக்கின பின்னால மூணு பின்னால தோண்டி பாருங்க நாங்களும் இப்படித்தான் இருப்போம்னு ஒரு மனுஷன் விளங்கிருப்பான் அதுல சல்லாஹுல இஸ்லம் ஒவ்வொரு நாளும் மௌத்த மூன்று தலை தடவையாக நினைக்க ஒரு மனுஷன் மௌத்த நினைச்சிட்டான் பாவத்தை விட்டுடுவான் ஒரு மனுஷன் மௌத்த நினைச்சிட்டான்னா பாவம் செய்ய மாட்டான் ஆனா இன்றைக்கு நாங்க மௌத்த நினைக்கிறோமா நடக்குதா நினைக்கு நாளை என்ன செய்வோம் நாளைக்கு ஒரு பெரிய மாதிரி நினைக்க மாட்டோம் நினைச்சிட்டோம் பாவத்தை விட்டுடுவோம் நபிமார்கள் நபிமார்கள் தவறு செய்ய போறது இல்லை நபிமார்கள் தவறு செய்ய மாட்டாங்க நாங்கள் மனிதர்கள் நாங்கள் தவறு செய்வோம் பெண்கள் தவறு செஞ்சும் பெண்களையும் பாதையில் போக முடியாது ஆனா நான் என்ன செய்யறேன் என்ற கொண்டாட்டிய தனியா அனுப்புறன் பாவம் செய்யறன் என்னுடைய மனைவியை பாவம் செய்ய சப்ஜெக்ட்ல ஒரு ஹதிஸ சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி பத்தினியாக வருவா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி பத்தினியாக வருவா நீங்க மோசமான முறையில சூதாட்டங்களும் கலியாட்டங்களும் கணக்கில்லாத முறையில தொலுகையை பொழுதுசனமாக செஞ்சு கொண்டும் அமல்களும் இல்லாம முஸ்லீம் நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் அப்படித்தான் அவர் வாழ்ந்து தலைப்பு சௌகா தான் ஆனா இதை சொல்ல வேண்டிய நிலைமை நாங்க பாவம் செய்யறோம் எங்களோட மனைவியை பாவம் செய்தோம் மனைவி மூலமாக புள்ள செய்யறோம் நடக்குதா இல்லையா புள்ள பிறந்தோனே மாஷா அல்லா அலஹான முறையில அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போத்தி வச்சிப்பாங்க என்ன செய்யும் வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகும் போது என்ன செய்வாங்க அப்பயே ஆரம்பிப்பாங்க அறக்கூட ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் செய்ய ஆரம்பிக்கட்டும் அதுதான் நீங்க ஆம்புகள் நீங்க பத்திரித்தனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியும் பத்திரித்தனத்தனமா இருப்பா இல்லையா நீங்களும் என்ன செய்வீங்க உங்களோட மனைவியும் உங்கள மாதிரியே தான் நடப்பா இப்ப நடக்குது மேல சவுதியை பத்தி ஒரு தடவை ரெண்டு கிழமையா ரொம்ப கஷ்டமா அவங்களுக்கு எப்படி அன்னி ஆண்களை பார்த்தோன்னா இச்சு அன்னி ஆண்களுடைய உறவு கொள்ளனும் விபச்சாரம் செய்யணும் ஒரு மௌனவியா மதுரஸா நடத்தக்கூடிய ஒரு ஹர்ஸ்ட் சொல்தினால நாள திரும்ப வருது சதக்காக்களை செஞ்சு பார்த்தாங்க திரும்ப அந்த ஞாபகம் வருது உடனே அந்த பெண் என்ன செஞ்சா சரி அல்லாவுடைய காப்பா அல்லாவுடைய வயசுள்ளா அங்க போயிட்டு ஒரு ஒம்ரா செய்வோம் அந்த ஒம்ரா செஞ்சு அல்லாஹ் பார்த்து மனுஷிருவான் அந்த எண்ணத்தை இல்லாமாக்குவான்ற நம்பிக்கையோடு என்ன செஞ்ச அந்த பெண்மணி தன்னுடைய கணவன் போய் சொல்ல போறான் தன்னுடைய கணவன் போய் சொல்ல போன நேரத்துல கணவன்ட்ட சொன்னாங்கல்லாம் இப்படித்தான் எனக்கு உண்மையான விஷயத்த சொல்ற மறைக்காம பதினாலு நாளா என்ன செய்யுது எனக்கு அந்நி ஆண்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய எண்ணம் வந்து கொண்டு ஈக்குது கெட்ட கெட்ட எண்ணம் இந்த உள்ளத்துல தோண்டிக் கொண்டு ஈக்குது அதனால நான் இயேசன் தௌக்கா செஞ்சேன் நடக்கல தடக்கா செஞ்சேன் நடக்கல இப்ப நான் நினைச்சேன் ஒம்ரா செஞ்சா அல்லா என்ன மனுஷருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஈக்குது அதனால நான் நீங்கள ஒம்ரா போயிட்டு வருவோம்னு சொல்லும் போது கணவன் கத்தி கத்தி கதறி கதறி அழுவ ஆரம்பிச்சுட்டாரோ நடந்தது நபியுடைய காலமோ சஹாபா கூட காலமோ மூதாவது காலம் இல்ல கிட்டத்துல நடந்த சப்ஜெக்ட் கணவன் அழுகுறாரு அழுதாரு அழுதுட்டு சொன்னாராம் மனைவி மன்னிப்பு கேட்டாராம் கேட்டுட்டு சொன்ன வார்த்தை என்ன இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஐட்டம் என்ன போன் சொன்னாராம் எனக்கு எத்தனாம் தேதியில இருந்து உனக்கு ஆரம்பம் உதாரணமா வச்சுக்கொள்ளமே ஒன்னாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி ரெண்டு கிழமையே அவர் சொன்னாவா ஒன்னாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்குமே எனக்கு இந்த யாபம் அந்த ஒன்னா தேதியிலிருந்து எனக்கு போன ஒரு மாப்பிள்ள தொடர்பு அடுத்த ஆணோட தொடர்பு கொள்ள ஆசைப்படுறான் நடக்குதா இல்லையா சொல்றான் தூபோ இலவ் நீங்க என்ன செய்ய அல்லாட்டி செய்யுங்க இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் விரும்பல்லேன் ஆனால் அல்லா ஒரு நாள் அனியான் செய்ய மாட்டான் அருள் என்ன செஞ்சோம் பயங்கரமான இடிய கொண்டு பிடிச்சோம் பாவம் செஞ்சாங்க பாவம் செய்யற நேரத்துல அந்த நபிமாக போய் சொன்னாங்க யாதீங்கோ இப்படி பாவம் செஞ்சவங்க போனாங்க அவனோட சொன்னாங்க அதே முறையில பயந்து அல்லாஹ் வணங்குங்க அப்படி வணங்கி ஆயுள் காலத்துல அல்ல வரகான் ஆயுள் காலத்துலான் இன்னொன்று அல்லாஹு உங்களுடைய மௌத்து இத்தனாம் தேதி தான் நடக்கும் சொன்னா அகர் ஒரு நாளும் பிற்படுத்தவும் மேலாது முட்படுத்தவும் மேலாது அல்லா புற சொல்லி உங்களுக்கு வெற்றி அல்லா பாவத்தை நூலி இஸ்லாத்து இறைவனே இரவு பகலாக நான் என்ன செஞ்சேன் என்ன கவுங்கள்ட போய் சொன்னேன் தப்புகளை செய்யாதீங்கோ சூதுகள் விளாடாதீங்க பள்ளிக்கு தொலைவாங்க இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கல எல்லா நேரத்திலையும் நான் என்ன செஞ்சேன் என்ற கவுங்கள்ட்ட போய் நான் சொன்னன் ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க நான் சொல்றதெல்லாம் கேட்காம விரண்டோடினாங்க விரண்டு ஓடினாங்க அவங்கள்ட்ட சொன்ன பாவத்தை செய்யாதீங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா யாரா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய கைகளால தன்னுடைய கைகளுடைய விரல்களால காதிகளை பொத்தி மறைச்சிக்கொண்டாங்க ாலும்பலாம் தட கொலைக்கு ஐநூறுபா கொடுக்கற மாதிரி தப்பிச்சு கொள்ளலாம் ஆனா அந்த ஜிப்பா போட்டு வந்து பேசுவாங்களே ஹசரத் மாறும் அடிப்பங்களை எல்லாம் தப்பிச்சு சொல்லிட்டான் எங்களை படைக்க முன்னாலே நூஹாலிஸ்ல செஞ்சிட்டாங்க எங்களோட கவுங்கலுக்கு செஞ்சு கொண்டிருக்கிறான் ஓடிட்டான் எங்க காலத்துல ஓடுறாங்க அவங்க காலத்துல என்ன செய்ய தன்னுடைய துணிகளால முகத்த மறைச்சு ثم ثم دعوتهم جهارا لهم لهم يا الله மறைவாக சொன்னன் எதையுமே கேட்கல கடைசியில் நான் அவங்களுக்கு என்ன தெரியாம ஒன்னே பத்தி غفارا நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க நபிமாரளை மறுத்துட்டீங்க கொரான் ஹரிச வெறுத்துட்டீங்க தொழல்ல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க சூது விளாடுறீங்க மது போதைகளை போதையான வசுக்களை உன்றீங்க தொழில பாவ சத்தம் கேட்டா பள்ளிக்கு வராம்க்கிறீங்க சரி எல்லாம் செஞ்சிட்டீங்க கடைசியில அவங்களுக்கு என்ன தெரியுமா சொன்ன இந்நகுக்கான வப்பாரா உங்களோட இறைவன் சங்க மன்னிப்பு கேளுங்க இந்நகுக்கான வப்பாரா சத்தியமாக நிச்சயமாக எல்லாம் மன்னிக்கக்கூடியவன் நான் சொன்னேன் இருசிலிசமா ஆலேக்கும் எதிராரா அப்படி நீங்க மன்னிச்சுட்டீங்க மன்னிப்பு எல்லா கிட்ட கேட்டெல்லாம் உங்களை மன்னிச்சுட்டான்னு சொன்னா உங்களோட பிசினஸ் மாஷா அல்லா நல்ல ஒரு நல்லா சொல்றாங்க இரு சிலிஸ்தமா ஆலைக்கும் எதிராரா இன்னைக்கு மழை தேவ மழை இல்லை மழை தேவை இல்லாத காலத்துல மழை பெய்யுது மன்னிக்கப்பட்ட நபி அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் விவாதத்துல எழுபது தடவை ஒரு விவாதத்துல நூறு தடவை பாவம் மன்னிப்பு கேட்பாங்க நாங்களாம் எப்படி ஒரு நாளைக்கு கோடி தடவை கேட்டாலும் வேற அதுதான் சொன்னா இஸ்லாம் அவங்களோட அதுக்கு பின்னால சொல்றான் உங்களோட சொத்து செல்லாம் வரக்காக்கி தருவான் உங்களோட கடையில இருக்கக்கூடிய வியாபாரத்தை வரக்காக்கி தருவான் உங்களோட எல்லா பிசினஸ் எல்லாம் வரக்காக்கி தருவான் எப்ப அப்படி எல்லாம் அல்லாஹத்தில் உங்களுக்கு வரக்கிட்டு நாளைக்கு தருவான் அல்லாஹு என்ன செய்யறான் உங்களுக்கு அழகிய ஆறுகளையும் தருவான் எல்லாம் சொன்னாங்க நல்லா சொன்ன நல்லா பயன் பண்ணது சொல்ற மாட்டோம் இல்ல அப்படியே போயிட்டு எல்லாம் மறக்கிற மாதிரி நூஹாலி இஸ்லாத்துல கோவங்க என்ன எல்லாம் கேட்டாங்க தொழிலாம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அதுல பெரிய தலைகள் இருப்பாங்க எங்க பார்த்தாலும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் போது கெடுக்கக்கூடிய இருப்பான் என்னோட கூட்டாளி என்ன செய்யும் ஒருத்தர் தொழுவ சரி பாவங்களை செஞ்சுட்டு ஏதோ மன்னிப்பு கேட்டு தொழுவொருத்தர் ஆரம்பிச்சுட்டா இருந்தா அடுத்து இருப்பான் எங்களோட கூட்டாளியே இருப்பான் என்ன ஆஹா தொழுவ போறாரு குவார்டா தக்குவா வந்துடா சொல்றாங்களா இல்லையா இவன் கெடுக்கிற மாதிரி இருந்தாங்க பெரிய தலைகள் இன்னஹும் எல்லாம் சொன்னாங்க கேட்பீங்களா நடந்துராதிங்க மறுத்தாவது அவருக்குல்வங்களையோட பிள்ளைகளாம் போய் நம்பாதீங்க பெரியவர்கள் எதிரிகள் என்ன செய்ய அந்த கவுங்களை தடுத்தாங்க பக்ரவேலைகளை அவங்கள ஏற்று நடக்கக்கூடியவங்களை நிதிச்சு கேவலப்படுத்தி அப்படியே திசையை விட்டு மாத்தினாங்க வு வனஸ்ரா நீங்க அல்லஹும் வணங்காதீங்க இப்படியாப்பட்ட கடவுளை மாத்திரம் நீங்க வணங்குங்கன்னு என்ன அந்த மக்கள் எல்லாம் என்ன வணக்க சொன்னாங்க அல்ல சொல்றான் இப்படி எல்லாம் கெடுக்கிறானோளே நன்மை செய்யறவரை தடுக்கிறாங்களே நன்மை செய்யும் போது காவல் எல்லாம் ஓடி ஒளியிறாங்களே இவங்க எல்லாத்துக்கும் அல்ல கொடுத்த சென்டன் தெரியுமா அல்ல பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா கொடுத்தான் அந்த மக்களை அல்லாத்துல என்ன செஞ்சான் வெள்ளத்தின் மூலமாக அப்படியே அழிய வச்சான் வெள்ள வேற பிரணத்தின் மூலமாக அந்த மக்களை அழிய வைக்கிறான் வச்சு அல்லா சொல்லான் ஊது அவர்கள் எல்லாம் நரகத்துல கொண்டு போய் சேர்த்தோம் தான் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்க இன்னைக்கு பாவம் செய்யறது கணக்கு இல்லாம உடம்புல கொசு ஒன்று இருக்கிற மாதிரி ஹதீஸ்ல சொன்னாங்க விடிய ஒரு மனிதன் பாவத்தை எப்படி திரும்ப செய்வான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் உடம்புல ஒரு கொசு இருந்து அப்படி தட்டுற மாதிரி தான் பாவத்தை நினைச்சு கொண்டிருப்பான் ஆனா நன்மையை செய்யறேன்னு சொன்னா ஒரு பெரிய மலையை ஒண்டை கொண்டு வந்து தலையில வச்சா எப்படி கஷ்டம் இதே மாதிரிதான் நினைப்பான் இன்றைக்கு நான் நானும் நீங்களோ நினைக்கிறோமா இல்லையா நன்மை செய்றேன்னா கஷ்டம் நன்மை செய்றேன்னா எங்களுக்கு வேலையை பார்க்கறதுக்கு ஏசி வேலை செய்றது கஷ்டமா இருக்கும் ஆனா அந்த வேலையை செய்வோம் வாங்க சொன்னா தொக போக கஷ்டம் இன்னைக்கு ஜும்மா ஜும்மா வாசிகளாகவும் வைக்கிறோம் எங்களுடைய ஊர்ல எத்தனை ஊர்ல இருக்கிறாங்க ஜும்மா வாசிகள் ஜும்மாக்கு மாத்திரம் அல்லாவை பாத்துட்டு போறா சோமா தெரியும் மேலான மன்னிக்கு காத்து அல்லாஹால சொல்கின்றான் மேலானவர்களே இதெல்லாம் அல்லாஹு என்னத்துக்கு இந்த அபிமார்களுடைய அந்த சம்பவங்கள அல்லாஹால குரான் சொல்கிறான் எங்களுக்கு ஒரு படிப்பு என்ன நிம்மதி இல்ல வீட்டுல நிம்மதி இல்ல வியாபாரத்தில் நிம்மதி இல்ல நண்பர்களோட ஒழுங்கா பழக முடியல எல்லாம் இருக்கிறாங்க சொல்றாங்க அவங்க போய்ட்டு கொஞ்சம் யோசிப்பாரு அவர்ட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்த்தா தொழுகை இல்ல இருக்குதா இல்லையா தொன்னூற்சல்ல ஒரு நாளும் கொடுக்க மாட்டான்றா உங்களுக்கு மலையை தரும் செய்யும் அவங்களுக்கு என்ன செய்வோம் அவங்களோட வியாபாரங்கள்ல தொழில் துறைகள் எல்லாம் மறக்கத்தை தருவோம் அல்ல சொல்றான் அதனால மேலாண்மைகளே நாங்க என்ன செய்யணும் இந்த அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை நாங்க கொண்டு வரணும் காமிதியா கோத்திரத்துல சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்யறா அதுலா அலிஸ்லம் வந்து அதுல தல்ல அலுசலத்தில் பேசி சொல்றா இவர்தான் யாரா நான் தினா செஞ்சிட்டேன் நான் தினா செஞ்சிட்டேன் யாராவது யாருக்கு அல்லா கிட்ட போயோ எங்களுக்கு தெரிஞ்சுகிட்ட போய் நான் பாவம் செஞ்சிட்டேன் அல்லா கிட்ட அவகாசம் கேட்க மாட்டேன் அந்த காமிதியா கோத்திரத்துல சேர்ந்த ஒரு பெண்மணி அதுல தல்லா அலுசலம் கேட்கறான் யார சொல்லாம் நான் தினா செஞ்சிட்டே சல்லாஸ்ல முகத்தை திருப்பி கொள்றான் திரும்ப கேக்குறாங்க அவங்களோட சப்ஜெக்டும் இதே மாதிரி தான் அவங்களை நீங்க என்ன செஞ்சீங்க தப்பு செய்யல நீங்க முத்தம் கொடுத்தீங்க அப்படி எல்லாம் என்ன செஞ்சீங்க நீங்க அப்படியே இந்த விஷயத்தை மறைச்சிட்டீங்களே அத மாதிரி என்ன மறைக்க முடியாது நான் செஞ்ச பாவம் உண்மைத்தான் நான் என்ன செய்ய விவசாயம் செஞ்சேன் எனக்குன்னு நான் தேடணும் ஏதோ பாவம் செஞ்சிட்டேன் இப்ப அந்த பாவத்தை விட்டு நான் தவிர்ந்து அல்லாவின் பக்கம் நெருங்கணும் அதனால மன்னிப்பு தந்துருங்க பெண்மணி யார் ஒரு பெண்மணி எங்க பெண்மணி எல்லாம் எப்படி பாவத்தை செய்யறதுல விரிய எலுமினு என்ன செய்வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட்ல தான் மூடுவாங்க நடக்குதான் இல்லையா பாவத்தை சர்வசாதாரணம் ஆனா பாவம் செஞ்ச அந்த பெண்மணி பயந்தா அல்லாட வேதனை வந்துடும் அல்ல எங்களை அடிச்சிருவானோடு பயந்தா போய் கேட்கிற சொல்லாரிசுன சொல்லாருசன் பாவம் செஞ்சிருக்க மாட்டாய் உடனே அந்த பெண்மணி சொல்ற யார சூழல் அல்ல நான் பாவம் செஞ்சதுக்கு சாட்சி இந்த வயத்துல வர்ற குழந்தை உடனே சொல்லாரிசு சொன்னாங்க உனக்கு இப்ப கண்டனம் தர முடியாது ஆனால நீ திரும்பி போ உனக்கு குழந்தை கிடைச்சதுனால அவன் பத்து மாசம் ஆகுது நாங்க பாவம் செஞ்சா ரெண்டு நாள்ல மறந்துடும் ஒரு பாவத்தை பயங்கர பாவத்தை செஞ்சுட்டான் நாளைக்கு என்ன செஞ்சா பார்த்தா அவரை மாதிரி நல்லவரே வைக்க மாட்டாரு தெரிஞ்சிருவாரு என்ன வழங்காது அவருக்கு ஆனா இந்த பெண்மணி பத்து மாசம் குழந்தைய பெத்துக்கொள்றா சிரும்ப ஞாபகம் உடனே சல்லா விட்டுட்டு வாரா அரசு எல்லாம் பத்து மாசம் கழிஞ்சிட்டு பிள்ளையும் பெத்தாச்சு இப்ப அரசுல தண்டனைத்தாங்க பால் குடி மரக்கணிமை புள்ள அதுன்னு பின்னால யாரு பால் கொடுக்குற உனக்கு தண்டனை தான்ட்டா பிள்ளைக்கு பால் குடுக்கதான் அதனால பால் குடி பால் குடிய மரத்து கூட்டி வா இன்னும் வருஷம் சென்று வாராங்க வந்து என்ன செய்றாங்க அரசுலாம் புள்ள பால் குடிக்கிறத மறந்துட்டாங்க கூற தண்டனை கொடுக்கப்படுவது கல்யாணம் முடிச்சு அவங்க விபச்சாரம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை என்ன பெண்களாக இருந்தா குளித்தோண்டி அவங்கள புதைச்சி கல்ல தலைக்கி கல் அடிக்கணும் ஆண்களாக இருந்தா ஓட ஓட விரட்டி அடிக்கணும் கல்லால கல்லால அடிச்சு கொள்ளணும் அந்த பெண்மணிக்குள்ளே தண்டனை என்ன ஒரு குழியை தோண்டப்படுவது பெண்ணை பெண்மணி அப்படியே தாட்டப்படுவது கல்லால அடிச்சு கொண்டு ஈக்கிறாங்க வேளாண்வர்களே காலி திபனு வலிட்டு ரோதி அல்லாஹ் நினைச்சாங்க ஒரு பெரிய கள்ளத்துக்கு அந்த பெண்மணியோட மண்டல போட்டுறாங்க வெடிச்சிட்டு தலை ரெண்டா செதறிச்சு செதற பின்னா வெத்தம் காலி திபனு வலிட்டு ரோதி அல்லாஹு அவங்களோட நேர்ல தெரிச்சிட்டு மனசுல உள்ளத்துல ஒரு என்ன வருது பெண் ரத்தமா என்ன பட்டுச்சு அப்படின்ட்டு கோத்துல வந்து சொன்னாங்க முகம் அப்படியே மாறிட்டு அவர்களே இந்த பெண்மணியை நீங்க அவ்வளவுல்லாம் மன்னிச்சுட்டான் அந்த பெண்மணி சொர்க்க தோலையில ஆற்றுல குளிச்சு நிக்கிறத கண் ரெண்டாவது அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய கண்ணியம் அந்த பெண்மணி களைச்சிச்சு எங்க சுவர்க்குல குளிச்சு கொண்டிருக்கிறோம் விபச்சாரம் பெரும்பாவம் செஞ்சுட்டா அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாங்க கொடுத்தான் எங்களை மன்னிக்க மாட்டானா மன்னிப்பாளர்களை மிகப்பெரிய மன்னிப்பார் சொல்றான் இவ்வளவு காலம் நாங்க பாவத்தை செஞ்சிட்டோம் சகோதரர்களே இப்பயாவது உள்ள நிலகல் சொன்னா எங்களோட உள்ளம் கல்லாகிட்டு சகாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க சகாபாக்கள் பாவம் இல்ல பாவம் செஞ்சுட்டா பயந்துருவாங்க அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக சல்லாடு ஓடி வருவாங்க சில சகாபாக்கள் வந்தாங்க அதுல கழியறது இல்லாம்ட்ட யாலேயே பாவம் செஞ்சுட்டோம் உள்ளவெல்லாம் கல்லாகிட்டு என்ன செய்யறது கல்லாகிட்டு எங்களுக்கு யாரு சொன்னாலும் கேக்குது இல்லை அதுல சொல்றார காதை பொத்தி கொள்ளுறோம் கேட்கதே நடக்கதே இல்லையா அது அந்த சகாபாக்கள் பயந்தாங்க போய் சொல்றாங்க தல்லா வலிசனம் கிட்ட அரசு எல்லாம் உள்ளவெல்லாம் கல்லாயிட்டு பாவம் செஞ்சுட்டோம் எங்களுக்கு பயமா இருக்கு அல்லா மன்னிப்பா தெரியல என்னோட உள்ளவெல்லாம் மெல்லு மெல்லி சாகிறதுக்கு என்ன வழி இருக்கு உள்ளவெல்லாம் இருந்து என்ன வழி இருக்கு அரசுலாம் சொல்லுங்க அரசு எல்லாம் நன்மை செஞ்சு அல்லா கிட்ட நெருங்குணங்கி அரசு அல்ல சொல்லுங்களேன்னு கொஞ்சம் சொல்றாங்க தல்லா சொன்னாங்க இத்தைய குபார் செய்யுங்க இத்த குபார் செய்யுங்க அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க அதன் தௌபா செய்யுங்க இந்த பாவத்தோட்டு நான் திருந்திட்டேன் எாலும் உடைவில்லை தங்க சத்தம் தான் கேக்குது நடக்குதா ஏன்னா நாங்க எவ்வளவு சொல்றோம் பள்ளிக்கு வருவது உங்களுக்குத்தான் நன்மை எங்களுக்கு இல்ல கபூரத்து நன்மை தேடுறது நீங்க நாங்க இல்ல சொல்றாரு பள்ளிக்கு வாங்க சொல்லுங்க நண்பயோஜனும் இல்ல உங்களோட கபூருக்கு நீங்க தான் தேடணும் என் கபருக்கு நான் தான் தேடணும் என் உம்மாக்கிறா என் உமா தேடி என் கபூருக்கு அனுப்பலாம் எங்க நன்மைகள் தான் எங்களுக்கு ஆனா எங்க உள்ளமெல்லாம் கல்லாகிட்டு நினைக்கிறோம் இல்ல பெருசா பேசுவோம் நாங்க போய்ட்டு தீன சொல்ல போனா வரணும் மசிரஸ் தெரியும் மசிர கண்டிப்பா செய்யணும் பிள்ளை பார்க்கணும் உள்ளத்தை உடைக்கிறதுக்கு மார் அல்லாமிர் யூனிஸ் அலி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அக்து யூனஸ் அலி இஸ்லா நீங்க வளர்ந்துட்டீங்களா அவங்க நினைச்சு பாருங்க முகாசிபன் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க கவுங்கள் பாவம் செஞ்சாங்க அவங்க கவுங்கள் பாவம் செஞ்சாங்க அதற்கு யூனிஸ் அலி என்ன செஞ்சாங்க பாவம் செய்யறாங்க சொல்றாங்க சொல்றாங்க கேட்கிறாங்களே இல்ல போய் தன்னுடைய சொன்னாங்க பாவம் செய்யாத பாப்பா அல்லாக்கு பயப்படு அல்லாவின் பக்கம் செஞ்சு நல்லவனா மாறிட்டு சொன்னாங்க ஆனா கவுங்கள் கேட்கலாம் என்ன செஞ்சாங்க அந்த மக்களை விட்டு மக்களை விட்டு விரண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் இவ்வளவு திருத்த இல்லாம் இங்க இருந்து அல்லடாத எனக்கும் தான் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க எங்க போறாங்க போறாங்க பார்த்தா கப்பல போட் போட்டு இனிமேல் யாரையும் ஏற்ற்புல் போட்டு யாரு போறோம் நதி கவுங்கரை விட்டுட்டு போறாங்க கவுங்களோட கோவத்துல போறாங்க ஒரு நதி கோவப்பட்ட எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நதி கோவப்பட்ட உலகம் அழிஞ்ச மாதிரி தான் இவங்க சொன்னாங்க இவனை திருத்த ஏறா இந்த கூட்டத்தை திருத்தவேயலாம் இவனால அடிமட்டம் ஆயிட்டானோன்னு என்ன செய்யறாங்க வெறுத்துட்டு கப்பலுக்கு போய் ஏறுறாங்க இப்போது ஏதோ என்ன செய்ய பேசி ஒரு மாதிரி ஏறியாச்சு ஏறினது பின்னால பலவுல முசபி இப்ப என்ன செய்யப்படுது கப்பல் நடுக்கடலுக்கு போயாச்சு இப்ப கப்பல் தள்ளாடுது காட்டடிக்குது அங்கிட்டு மிகிட்டு மாடுது என்ன செய்ய ஒன்றுமே செய்யலாம் சப்போர்ட் பண்ணாங்க கூட ஏத்தினவங்க எல்லாம் உள்ள கூப்பிடுறாங்க கப்பல் ஓட்டக்கூடியவர் என்ன செய்யறாருக்கு நாள் கூப்பிடுறாங்க இப்ப எல்லாம் வந்து நிக்கிறாங்க அதில் இஸ்லாமும் தலையை குணிச்சு போட்டு செஞ்சது தப்பு விளங்குத இருக்குறது அல்லாவின் இருக்கு சொல்றது கடமை அதன் பின்பற்றுவது மக்களுடைய கடமை எல்லாம் ஹிதாயத் அல்லாட கையில தான் இயக்கிது வர்ற டைமுக்கு வரட்டுன்னு உடையலயா அல்ல சகோதரர்களே மனசு உள்ளக்குல நினைச்சிடாதீங்க தப்பான எண்ணம் கொண்டு அர்த்தம் என்ன தெரியுமா ஹிதாயத்தை கொடுக்க அல்லா நாடினவங்களுக்கு தான் கொடுப்பான் இருக்கு அந்த குரோணாயத்தை அந்த குரோணாயத்தை வச்சு தப்பான எண்ணம் கொண்டுறாதீங்க நாங்க என்ன செய்யணும் ஒரு கூட்டம் திறந்திரண்டு முடிவு பண்ணி அந்த ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தான் அல்லா திருத்துவோம் வெளியாக போட்டு போடுறாங்க செகண்ட் ப்ரெய்னா போடுறாங்க மூணாவது தடவையும் போட்டாங்க மூணு சீட்லயும் என்ன இது பட்டிக்குது அதுல தியூனு தலைசலாம் தப்பு செஞ்சவர் உடனே பார்த்தாங்க மக்கள் இசை வராது தூக்கி போட்டுறோம் கடலுக்கும் அப்படியே அங்க சப்போர்ட் பண்ணிடலாம் என்ன எங்க உஸ்தரையும் காப்பாத்திக்கணும்னு அந்த மக்கள் என்ன செய்றாங்க தூக்கி அப்படியே கடல போடுறாங்க ஒரு மீனை கொண்டு வர செல்லி அந்த மீண்ட வாயிலுக்கு அப்படியே போட்டு வச்சுட்டாங்க அந்த மீண்ட வயல போட்டது பின்னால என்ன செய்யறாங்க அப்படியே மீனோட வயசுல போயிட்டாங்க அப்படியே அந்த நேரத்துல செஞ்ச தப்ப விளங்கினாங்க சொன்னாங்க அல்லா இலாஹ் ஒன்ன தவிர வணங்குறதுக்கு யாருமே இல்லையா நாங்க பாங்க சொன்னாலும் கேட்டதுக்கு அதை பொத்தினோம் எங்கட குறவலையே வந்து இஸ்ராயல் விளங்குமே நீண்ட வயசுல போனங்குதுமானவன் ஒன்ன தவிர யாரும் பரிசுத்தமானவன் இல்ல மத்த கடவுளுக்கு எந்த சக்தியும் இல்ல மத்த மனிதனுக்கு எந்த சக்தியும் இல்ல எல்லாத்துக்கும் நீ தான் பரிசுத்தமானவன் யா இல்ல அந்த சுபகானக்கு இன்னைக்கு நம் வாழ நான் பாவி அல்லா நான் பாவி நான் பாவம் செய்யக்கூடிய தெரியாம அநியாயம் செஞ்சிட்டி நாற்பத்தொரு தடவை தொடர்ந்து நாற்பது நாள் அதுல யூனிஸ் வலாம் அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து செய்யறாங்க அல்லாஹ் சொல்றான் அவங்களை காப்பாத்தின அவங்க அந்த சௌகா செய்யலண்டா இல்ல யோமி நாளை மறுமை நாள் வரைக்கும் அதுல யூனிஸ்லாம் அந்த மீனுடைய வயிற்றுல இருந்து ஆனா சௌகா செஞ்சிட்டாங்க இசைக்கு ஒரு ஆண் ஆர்வாகி ஒவ்வொரு சதையும் எப்படி தினமும் அவங்களை அனுப்பினோம் பாவத்தை மன்னிச்சிட்டோம்னு சொல்லி சும்மா உடல்ல மீண்ட வயிற்றுலேந்து ஒரு கடல்ல கடல் ஒரு பாலைவனத்துல கக்க வச்சும் உடம்புல உள்ள சதையெல்லாம் அப்படியே தண்ணியாகி சூரிய ஒளிபட்டா உடம்பெல்லாம் என்ன சரி எரிய ஆரம்பிச்சுது சூரிய வழிபட்டோன்னு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது அந்த நேரத்துல அல்லா சொல்றான் அல்லா என்ன செய்க்கா மரம் இங்கே சுரக்கா மரத்தை கொண்டு வந்து அதனுடைய இலைகளால் அதை தியூனத்தடலை வச்சு அல்லாஹு தௌவாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்ன் காலம் உயிர் வச்சு அந்த மக்களுக்கு மத்தியில் ஹிஜாயத்தை அந்த மக்களுக்கு மத்தியில தாவத்தை செய்ய அல்லாஹு தல்லா அவருக்கு கட்டளை இறுகிறான் அவர்களே நாங்க செஞ்ச பார்த்து அல்லாஹ மன்னிக்கிறதுக்கு பெரிய வேலை இல்லை பெரிய உங்களை குரான் இடத்துல சொல்ல மன்னிப்பு வேணுமா அல்லா கிட்ட அல்ல அன்பு வேணுமா மேும் வியாபாரத்தில் மற்ற மக்களோடையும் சந்தோஷமான முறையில பழகுவோம் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய அந்த எதிரிகள் அந்த எதிர்ப்புகள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டால் அல்லாஹு என்ன செய்வான் நிம்மதியான சுமூகமான வாழ்க்கையை தருவான் இதன் மூலமாக இசார் மூலமாக அதெல்லாம் கூட அல்ல சொல்லிட்டான் மேலாளர்களே ஆனா மேலாளர்களே இவ்வளவுக்கான நாங்க பாவத்தை செஞ்சுட்டோம் துணியாவை என்ன உலக ஆகிராவை வறந்துட்டு துனியாவுடன் வாழ்ந்துட்டோம் இப்ப அல்ல எங்களை மன்னிப்பானான்னு கேட்டா நிச்சயம் மன்னிப்பானு நிச்சயமா மன்னிப்பான் அதனால மீனவர்களே என்னுடைய வாழ்க்கையினோம் இசுகுப்பாரோடு ஆரம்பிச்சு இசுகுப்பாடு என்னுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அந்த முயற்சி செய்வதற்கு நாய் நம் அனைவருக்கும் கிடைத்த செய்வானாக பாவங்களை மன்னி செல்வாயாக எல்லாம் இவ்வளவு காலமாக நாங்கள் பாவத்து புரிஞ்சு விட்டோம் ரெப்பை நான் என்னெல்லாம் கல்லாகி விட்டது பாவங்கள் அனைத்து மன்னிச்செல்வாயாக எல்லாம் என்னுடைய உள்ளங்களை எல்லாம் மிருதுப்படுத்தி வாயாக எல்லாம் நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கி தந்தருள்வாயாக எல்லாம் உனக்கு பயந்து கெட்ட செயல்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருவாயாக ரப்பை உதவிகளை <Sessimus> பாக்கியத்தை வர்மசம் வாஹி இந்த பயானை எமது இணையதளம் ஆகிய டபுள்யூ டபுள் தமிழ் பயான் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்